அவர்கள் ஜும்மா தொழுகைக்கு பின் வீடு திரும்பும் வரை எதுவும் தொழ மாட்டார்கள் தங்கள் இல்லம் வந்ததும் இரண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் முஸ்லிம் எட்டு எட்டு இரண்டு